அவர்களுக்கு மற்ற எல்லோரையும் எதிர்பார்த்து இருந்து இமாமுடன் தொழுகிறாரோ அவருக்கு தனியாக தொழுது தூங்கி விடுபவரை விட அதிகம் நன்மை உண்டு இதை அபு முசாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்